வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் மனிதர்களை அவர்களின் புறத்தோற்றத்தை வைத்து மதிப்பீடு செய்து விடுகிறோம் ஆனால் ஒருவரின் புறத்தோற்றம் எப்படி அந்த மனிதரின் குண இயல்புகளை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை நிச்சயமாக ஒருவரின் புறத்தோற்றத்தை வைத்து அவர் நல்லவர் அல்லது இவர் கெட்டவர் என்று நாம் முடிவு செய்துவிடக் கூடாது ஏனெனில் நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடியதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தவறுகளுக்கு புனித நதிகளிலே சென்று நீராடி விட்டு வந்தால் தவறுகள் எல்லாம் மறைந்துவிடும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க அதே போல நாம் நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு வெளியே வந்தால் இந்த சமூகம் மிக மதிப்புமிக்கவராக மதிக்கும் அப்படின்னு நம்புறோம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க நாம் எவ்வளவு மாசு அடைந்திருந்தாலும் அல்லது எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் அது நமக்குள் தான் இருக்கும் எந்த புனித நீரில் சென்று நீராடினாலும் நம்மை விட்டு அது போகாது அதே போல நாம் மிக தீய குணங்களை வைத்துக் கொண்டு நல்லவர்களைப் போல இந்த சமூகத்தில் நடிக்க முயற்சி செய்தால் அதுவும் நிச்சயமாக நடக்காது எப்படி இருந்தாலும் நம்முடைய இயல்பான குணம் ஒரு நாள் வெளிப்பட்டுத்தான் ஆகும் அப்போது நம்மை நம்பியவர்களெல்லாம் விடுவார்கள் ஆகையால் நம்முடைய இயல்பான குணத்தோட முயற்சி செய்ய வேண்டும் சில ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே தவக்கோளத்தில் இருப்பது போலவும் அல்லது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வர்களைப் போலவும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தீய குணங்கள் எப்போதாவது வெளிப்படும் பொழுது யாரெல்லாம் அந்த ஞானிகளை வணங்கினார்களோ அவர்கள் எல்லோருமே தூற்ற தொடங்கிவிடுகிறார்கள் தூற்றலுக்கு நாம் ஒருபொழுதும் ஆளாக கூடாது என்பதை நம்முடைய வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இயல்பான வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும் ஒருவேளை நமக்குள் நல்ல குணங்கள் இருந்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அதை வெளிப்படுத்தக்கூடும் அவ்வாறு வெளிப்படுத்துவதால் வரக்கூடிய மதிப்பு மட்டுமே உண்மையானதாக இருக்கும் அவ்வாறின்றி பல மாசுகளை நம் மனதிற்குள் வைத்துக் கொண்டு போல நடித்தால் நிச்சயமாக பிறரிடம் நாம் அவமானப்பட நேரிடும் இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்கிறார் மனிதர்கள் தங்களுக்குள் பல மாசுகளை வைத்துக் புனித நீரில் நீராடிக்கொண்டிருப்பவர் போலவும் அல்லது நீரிற்குள் மூழ்கி ஒளிந்து கொண்டிருப்பவர் போலவும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அத்தகைய மனிதர்கள் இன்றும் நிறைய இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அவ்வாறு நடித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெளிவந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் நம்மால் நீரிற்குள் தொடர்ந்து மூழ்கிக் கொண்டே இருக்க முடியாதல்லவா ஆகையால் நம்முடைய இயல்பான குணத்தோடு இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அழகாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு நீராடி மறைத்தொடகும் மாந்தர் பலர் மீண்டும் குரல் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுகும் மாந்தர் பலர் இந்த நாள் இனிய நாளாக இயட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி